பாடம் ஒன்று நன்மையற்ற சொல் செயலை சிரமத்துடன் செய்வது கூடாதாண்டான் உங்களிடம் அதாவது அழைப்பு பணிக்காக கூலியதையும் நான் கேட்கவில்லை மேலும் நான் சிரமத்தினை ஏற்படுத்திக் கொள்பவனும் இல்லை என்று நபியன கூறுகிறார்கள் முப்பத்தி எட்டாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது வசனம்